அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொதறிவு குவியலுக்காக லி சவிஸ்தா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி முதலைப்பட்டி நாமக்கல் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்களை இன்று காண்போம் தமிழில் முதல் முதலில் கடித நாவலை எழுதியவர் மறைமலை அடிகள் பாரதிதாசன் அவர்கள் வெளியிட்ட தமிழிதழ் குயில் ஜி யு போப் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆண்டு வரை கல்வி பணி மற்றும் சமய பணி ஆற்றிய பகுதி சாயர்புரம் இனி இன்றைய கேள்விகளை காண்போம் தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எது சமண மதத்தை உருவாக்கியவர் யார் ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படைகள் எது இன்றைய கேள்விக்கான பதில்களை நாளைய நற்றினையின் பொதறிவு குவியலில் காண்போம் நன்றி வணக்கம்